து இது ஆரூர் கலைக்கூடம் நிகழ்ச்சியோட பாடல்களையும் கருத்துக்களையும் அற்புத படைப்புகளையும் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு வழங்குகின்றன ஆரூர் கலைக்கூடம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து மக்கள் மனதை பெரிதும் கவர்ந்தது பழைய பாடல்களா புதிய பாடல்களா பட்டிமன்றம் நடுவர் திண்டுக்கல் ஐ லியோனி அவர்கள் பங்கேற்போர் கவிஞர் முல்லை நடவரசு கவிஞர் மூரா சுப மாரிமுத்து கவிஞர் வெண்மணி ஆகியோர் அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே சுகம் பல தரும் தமிழ்ப்பா சுவையோடு கவிதைகள் தா தமிழே நாழும் நீ பாடு தமிழே நாளும் நீ பாடு அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே வேறென்பு மிக்க பெரியவர்களே பட்டிமன்ற ரசிக பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் எங்கள் பட்டிமன்றக் குழுவின் சார்பாக பணிவான வணக்கம் இன்று நாங்கள் பேசுவதற்காக எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு மக்கள் மனதை பெரிதும் கவர்ந்திருப்பது பழைய திரைப்பட பாடல்களா அல்லது புதிய திரைப்பட பாடல்களா என்பது திரைப்பட பாடல்களை கேட்காத ஆள் இன்னைக்கு காரணம் என்ன அப்படின்னா பஸ்ஸில் ஏறும்போது கூட டேப்பிள்ள வண்டியா பார்த்தா நம்மால் ஏறேன் ஏன்னா போக்குவரத்துக்காக வண்டியை பார்த்தோன்னா மிரண்டு ஓடுறேன் காரணம் அதில் பாட்டு போட மாட்டாங்க பிரைவேட் வண்டியா பார்த்து ஏறேன் அப்போ ஒரு ஆள் சொல்றாரு ஏய் வேகமா போய் கொன்னூறு வாங்கிடா அதில் பரவாயில்லையா சாகும் போதாவது பாட்டு கேட்டுக்கிட்டா சாகும்டா அப்படின்னு சொல்லி சாகும் பாட்டு கேட்டுக்கிட்டு சாகுனுங்கிற அளவுக்கு நம்பால் பாட்டு மேல ஒரு பைத்தியமாக திரிகிறேன் அதுல மக்கள் மனதை இன்று பெரிதும் கவர்ந்திருப்பது பழைய பாடலா புதிய பாடலா என்று அறிஞர் பெருமக்கள் வாதிடப்போகிறார்கள் அதுல அந்த சினிமா பாட்டு அன்னைக்கு ஏன் தேர்ந்தெடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்ன இன்று பட்டிமன்றத்தினுடைய பரிணாம வளர்ச்சி பாட்டுடன் சேர்ந்து பட்டிமன்றத்தை வழங்குவது என்பது ஒரு புதிய பாணியாயிடுச்சு முன்னையெல்லாம் மேடை பேச்சு பேரறிஞர் அண்ணாவினுடைய பேச்சை மக்கள் சிறப்பாக கேட்டார்கள் அண்ணா பேசுவார் கிராமத்தில் ஆய்ந்தறிதழ் வேண்டும் அதற்கேற்ற அஞ்சாமை வேண்டும் இன்றே சிந்தனையை சிறைப்படுத்திவிட்டு கொடுமையை கோலோச்சம் செய்வதற்கு உடந்தை ஆகிவிடுவோம் பட்டம் பெட்டிடுகின்றீர் பாராட்டு குறியீர் பட்டம் எதற்கு காட்டி கழித்திடவா அன்றி பணி செய்திட கிடைத்திட்டேன் கொண்டிடவா பேசிட்டே இருப்பார் கூட்டத்தில் எல்லாம் சேர்ந்து பயங்கரமாக கைவிட்டேன் ஆனா அந்த கூட்டத்திலே ஒரு சம்பாஷண நடஞ்சு நல்லா பேசினாரு ஆனா என்ன பேசினார் உனக்கு தெரிஞ்ச அப்படின்னாரு ஒருத்தர் ஆனா அண்ணாவினுடைய பேச்சு அழகான தமிழை மக்களுக்கு கொண்டு சென்றது ஆனா இன்னைக்கு நான் அப்படி பேசினேன் அப்படின்னு சொன்னா உனக்கே அந்த வேண்டாத வேலை அவரு செஞ்சாருனே நீ ஏன் கிடந்து சாயுற அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் அவருடைய வழித்தொண்டலாக டாக்டர் கலைஞர் மேடையில் ஒரு பாணியில் பேசினார் ஒரு கல்லூரியில் போய் ஒரு கணக்கு பாடத்தை தொடங்கி வைக்க போனார் நான் போய் தொடங்கி வச்சிருந்தேனா கணக்கு பானை ரொம்ப நல்லது எல்லாரும் படிங்க படிக்க முடியாது ஆனா கலைஞர் எப்படி தொடங்கி வச்சாருனா இருபதும் பதினெட்டும் கூட்டி சொல்லுதல் மனக்கணக்கு இருபது பதினெட்டை கூட்டி செல்லுதல் சீமையிலே அட்டியின்றி கொடுப்பது வட்டி மந்தையிலே ஆட்டு கணக்கு முந்தையிலே போடாதே ஓட்டு அடுக்கடையில் பாவயிரதம் கறிக்கோட்டால் கிழிப்பது பால் கணக்கு தயிர்கணக்கு மோர்கணக்கு இப்படி எத்தனையோ கணக்குகள் இருக்க வாழ்க்கை கணக்கை தவறாக போடாமல் நெறியாக போடுவதற்கு கணக்கு பாடம் எடுத்து படிப்பீர் வணக்கம் அப்படின்னா இது ஒரு வகையான மேடை பேச்சு திருவானந்தவரியார் ஒரு வகையான மேடை பேச்சு மக்களுக்கு அறிமுகப்படுத்தினார் அவர் இடையிலிடையில பாடுவார் முருகனை பற்றி ஒரு அருமையான தத்துவம் முருகன் யார் கணவதியின் தம்பி யார் பார்வதியின் மகன் பார்வதி யார் சிவபெருமானின் மனைவி சிவபெருமான் யார் முருகனுக்கு அப்பா இந்த ஒப்பற்ற தத்துவத்தை அனைவரும் மனதில் கொள்ள வேண்டும் கூட்டத்தில் இருக்காது எந்திரிச்சு சாமி முருகனை பற்றி எங்களுக்கு கொஞ்ச நஞ்சம் தெரிஞ்சதும் மறந்து போல இருக்கு கைது செய்து நீங்க நல்லா சோக்கடிப்பீங்களா இடையில சேர்த்து சொன்ன அருமையா சொல்லுவார் வாரியார் கடைச்சேங்காய எடுத்து வழிபிள்ளையாருக்கு உடை அருமையான பழமொழி இத யாராவது இங்கிலீஷில யோசிக்காம சொல்ல முடியுமோ ஷாப்பு கோக்கனட்டையாருக்கு டக்கு ஷாப்பு கோக்கநட்னா கடைசேங்காய் வே பிள்ளையாருனா வழி பிள்ளையார் எடுக்கிறது டக்குனா உடைக்கிறது சாமி கிளப்பிட்டீங்க தொட்டனை தோறும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தோறும் அறிவு இந்த திருக்குறளை யாராவது யோசிக்காம இங்கிலீஷில் உடனே டிரான்ஸ்லேஷன் பண்ண முடியுமோ தச்சால் ஊறும் சேண்டு வல் பீப்புளுக்கு தடியால் ஊறும் நாலேஜ் என்ன தச்சு ஆள் ஊரும் தொட்டு அனைத்து ஊரும் சேண்ட் வல்லு மணல் கேணி மாந்தருக்கு ஸ்டடி ஆள் ஊரும் கற்று அனைத்து ஊரும் நாளைக்கு அறிவு சாமி எங்களுக்கு ஏபி செடிய மறந்து போயிருங்க வேற ஏதாவது ஒரு சோக்கு சொல்லுங்க அப்படின்னு ஒன்னு வாரியார் சொன்னார் மதுரை போற வண்டியில நாம ஏறி போன மதுரைக்கு போலாம். மதுரை வண்டி நம்ம மேல ஏறின எம்பெரிமான் முருகன் இடத்தில் போன இப்படி எல்லாம் ஒவ்வொரு விதமான மேடை பேச்சு நம்ம கேட்டுருக்க ஆனா இன்னைக்கு சில பேர் மேடையில் பேசுறேன் மைக்கை கொடுத்தா கடிச்சு கொதறிப்பிடுவேன் நூறு பேர் காண போயிடுறாங்க அப்படி பேச்சு பழகினதுனால தான் இன்னைக்கு நம்பாலும் மேடை பேச்சு சிறப்பு ராலே ஓடுறாங்க அண்ணன் அவர்கள் இப்பொழுதே சிறப்புரை ஆற்றுவார்கள் ஏ சிறப்புரை ஆடா புண்ணுறாங்களா எந்திரா அப்படின்ட்டு அதையும் போறது இல்லாமல் இருபது பேர்த்து ஓட்டிட்டு வர போயிடறேன் சொற்பொழிவு சிறப்பு இன்னைக்கு பிடிக்க மாட்டேங்குது இன்னைக்கு மக்களுடைய மனதை அளக்காத பேச்சாலும் மேடைகளை வெற்றி பெற முடிவதில்லை அதனாலதான் இன்னைக்கு பாட்டுடன் கலந்த ஒரு பட்டிமன்றம் மக்கள் மனதை பெரிதும் கவர்ந்திருப்பது பழைய சினிமா பாட்டா புதிய சினிமா பாட்டா பழைய காலத்து பாட்டு நம்ம அந்த காலத்திலிருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன் பழைய காலத்திலாம் தொட்டதுக்குலாம் பாட்டுக்கேன் ஒரு படத்துல பாத்தீங்கன்னா தியாராஜ பாவதரு முழங்கால் ரெண்டு வெட்டி ரத்தம் கொட்டிக்கிட்டு இருக்கேன் தர்பார் ராகத்தில் சுருதி சுத்தமா படிச்சிட்டு வருவார் நம்மையே அப்பா முழங்கால் வெட்டி ரத்தம் கொட்டிக்கிட்டு இருக்கும் போது இப்படி பாட்டு வருமா பழைய காலத்துல உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்கு இந்த பாட்டு பயன்பட்டுச்சு பழைய படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நாப்பத்தஞ்சு பாட்டு அம்பது பாட்டு சர்வசாதாரணமா இருக்கு நாற்பத்தி பாடல்கள் நிறைந்த உன்னத காதியம் ஹரிதாஸ் அப்படின்னு விளம்பரம் பண்ணுவேன் இப்படியா பழைய உரத்துல நாற்பது பாட்டு எழுதினாங்க அப்படின்னு நம்மளுக்கு ஆச்சரியமா இருக்கேன் கதாநாயகம் பறப்பாரு அதுக்கு ஒரு நாலு தாளாட்டு போடுவேன் வளருவாரு அதுக்கு ரெண்டு பாட்டு போடுவேன் வளர்ந்து வாலிபன் ஆயிடுவாரு கதாநாயக பாப்பாரு அது தனியா ஒரு காதல் பாட்டு இவன் தனியா ஒரு காதல் பாட்டு ரெண்டும் சேர்ந்து டூய்ட்டு ஒரு மூணு பிடிக்க அப்புறம் திரும்ப கோபத்தில் ரெண்டும் பிரிஞ்சினேன் இவன் தனியா ஒரு சோகப்பாட்டு அது தனியா ஒரு சோகப்பாட்டு சோகம் தாங்க மாட்டாம வெஷ பாட்டில் கையில் எடுத்துருவாரு கையில எடுத்து பாட்டில் கையில வச்சுக்கிட்டே ரெண்டு பாட்டு படிப்பாரு விஷத்தை குடிச்சிருவாரு குறித்து வாயில நுற தள்ள நுற தள்ளிக்கிட்டே ரெண்டு பாட்டு அப்புறம் நுற தள்ளி முடிஞ்சு செத்துருவாரு அப்பா பாட்டை முடிச்சுட்டாங்க அப்படின்னு நினைப்பேன் செத்து ஆதியா வந்து அஞ்சு வாட்டு படிப்பார் இப்படி பாடி பாடி பாடிதான் பழைய படத்துல தொட்டதுக்கெல்லாம் பாட்டுத்தான் அதை மக்கள் அன்று ரசித்தார்கள் பழைய காலத்து காதல் பாட்டுக்கும் பக்தி பாட்டுக்கு வித்தியாசமே தெரியாது கவலையை தேர்பதம் நாட்டிய கலய கணி கயர்கள் பதால் விடும் வளையம் புஜம் இரண்டு மோங்கில் தளர்நடை அஞ்சே பொருவமிடையுடலும் வாழும் கேம் ரசிக தாமையில் கைதவள் வாழ நாட்ட குருஜேம் இது ஒரு பாட்டு ஜிருஷ்ண முகுந்தாமுரா கருணாசங்கர கமலாநாசகனகாம்பரிதாரே கோபாலா கிருஷ்ணா முகுந்தாமுரா ரெண்டும் ஒன்னாதான் இருக்குது கிருஷ்ணாங்கிறத வச்சுதான் இது பக்தி பாட்டுன்னு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு இப்படி இருந்திருக்கு பழைய பாட்டு இன்னைக்கு இருக்கிற பாட்டு எப்படி இருக்கு அன்னைக்கு வார்த்தை என்ன பாடுறாருன்னு அவருக்கு விளங்கலை இன்னைக்கு வார்த்தையவே காண வார்த்தையே இல்லாட்டி என்னையா ஏதாவது ஒரு சவுண்டை போட்டு விடியா கேட்பாங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டேன் ஒரு பாட்டு நான் இப்ப கேட்டேன் ஒரு மைனா கொஞ்சம் வாகுளம் பெஞ்ச மாமன கொஞ்சம் டண்டக்கு டண்டானுக்கு போல ரெண்டு வார்த்தையை போட்டிருக்கலாம்ல பவன் ஐசா பேசி செவ்விழ நேரும் தென்கணி சாரும் தந்தாளா டண்டக்கு டண்டன்டான் டண்டக்கு இப்படி ஒரு காதல் பாட்டு மாமன கொஞ்சம் வர்றது டண்டக்கு டண்டான்னு மியூசிக் போட்டுட்டா யாருக்கும் தெரியாம இப்படி வர்றத விட்டு ஒரு அறுத்த துறையாக அந்த சவுண்டை போடவ நம்ம பாட்டு இப்படி புது பாட்டு இன்னொரு பாட்டை கேட்டா அது என்னன்னுமோ பய வழ கிடக்குற பொருள்லாம் கூட்டி கழிச்சு அள்ளி போறேன்னா அதுக்கு பேரு பேட்டாரா அப்படிங்க என்னஐ ரெண்டரை வாங்கி அண்டா குண்டா அடகு வச்சு கதலை முதல முதல பாட்ட பாரு தமிழ் படத்து பாட்டுக்கு நேர்ந்த கெரிய பாத்தீங்கள வழியில கிடக்குற குப்பைய பூரா சொல்லிட்டு போறேன் குப்பை தொட்டி மண் கல்லு மட்டை கிடுகு மூங்கி செருப்பு செத்தனாயி லொட்டு லொசி தூய் கதலை முதல கதலை முதல இதை எழுதுறதுக்கு ஒரு பெரிய கலைஞர் வேணும் எனக்கு சின்ன பயில விட்டா இது மாதிரி லட்சம் பாட்டு எழுதிட்டு போயிருவேன் பாட்டு இன்னைக்கு இப்படி ஓடிக்கிட்டு இருக்கு இந்த பாடல்களில் மக்கள் மனதை பெரிதும் கவர்ந்த பாட்டு எது கொழைய பாடலா புதிய பாடலா அதுக்கு ஒரு ரேஞ்சு வேணும் இல்ல கிமு கிபி மாதிரி வரலாற்றுல கீமு கிபின்னு வச்சிருக்கேன் அதையும் பதில இன்னைக்கு உள்டா பிடிச்சிட்டேன் கிறுக்கு பிடிப்பதற்கு முன் கிறுக்கு பிடிப்பதற்கு பின்னு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னு அவ்வளவு அழகா சொன்னதை இதை இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கேன் அது மாதிரி நாங்க ஒரு ரேஞ்ச் வச்சிருக்கோம் பழைய பாட்டு எது வரைக்கும் பதினாறு வயது நிலை இளையராஜா இசையமைச்சதுலேருந்து அதுக்கு பின்னாடி வந்திருக்க பாட்டு பூரா புதிய பாடல் என்றும் இளையராஜாவின் இசைக்கு முன்னால் வந்த பாட்டெல்லாம் பழைய பாட்டுன்னு ஒரு ரேஞ்சை பிரிச்சு அதில் ஒரு பாட்டு எப்பொழுது மக்கள் மனதை கவரும் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும்ல எல்லா பாட்டுமே மக்கள் மனதை கவரப்போகுது அந்த பாட்டு மக்கள் மனதை கவரணும்னா அதில் அருமையான சமூக நலம் இருக்குன்னு எளிமையான இலக்கிய நயம் இருக்குன்னு வாழ்க்கை தன்னுடைய வாழ்க்கைய அந்த பாட்டில் அவன் பார்க்கணும் அப்பத்தான் அந்த பாட்டை அவன் கவர்ந்து அதை விரும்பி ரசித்து கேட்பேன் எளிமையான இலக்கிய நயம் சமூக நலம்னா என்ன சமூக நலம்னா இன்னைக்கு சமுதாயத்தை பற்றிய சிந்தனையே இல்லாமல் நம்பால் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் சமுதாய நலம் நலமுள்ள பாட்டுன்னா சமுதாயத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனை அந்த பாட்டில் வரணும் உதாரணத்துக்கு இன்னைக்கு ரேஷன் கடையில் நம்பால் வரிசையில் நின்று மூணு மணி நேரம் கழிச்சு திருப்பி வெறும் பையோட வர்றேன் ஒரு ஆள் வரிசையில நின்னுட்டு அப்படியே புரிசம் பஞ்சாய் ரெண்டும் மாச்சி வரிசையில நின்று டான் போட்டு அது ரெண்டும் பாடுற மாதிரி ஒரு பாட்ட ஒரு கவிஞர் எழுதினார் ரேசம் கடைய நில எத்தனை அனிப்பேன் காலு வலிக்குதடி புல்ல நீ கொஞ்சம் வந்த நில்லே கஷ்டத்தை பாத்து புட்டா கஞ்சி கூடிக்கணுங்க கொஞ்சம் பொறுத்துக்குங்க மச்சாங் காலத்தள்ளணுமே புள்ள ரேசங்கடையின நின மண்ணெண்ண வந்துச்சா பாருள பின்னால பிளாக்குல போகும்ன்னு அரிசியும் வந்துச்சா கேளு புள்ள மளிகை கடைக்குள்ள ஒதுக்கும் முன்னே ஊத்த பூலும் கரிசி நாட்டாம் ஊக்க தொலைக்குதடி அது உள்ளே இருக்குதுன்னு நமக்கு சொல்லாம சொல்லுதடி மாசம் பத்து கிலோ அரிசி ரேசங்க ஓட்டாங்க வீட்டில வந்து அளந்தாத்தான் எட்டு கிலோ தான் இருக்குதுங்க மிச்ச ரெண்டு கிலோ எங்க உள்ள இடையில பையேதும் தின்னு இருச்சா மிச்ச ரெண்டு கிலோ எங்க உள்ள இடையில பையதும் தின்னு இருச்சா எடைய முழுங்கி புட்டான் அளவு குறைச்சு புட்டான் கவனமாயல்லாட்டி நம்ம கார்டை அமைக்கிருவ ரேசங்கடையில நீ கொஞ்சம் வந்து நில்ல இது சமூக நல பாட்டு காரணம் ரேசன் கடையில நம்ம ஆள் நின்று அவசப்படாத கிடையாது அதனால அவன் படக்கூடிய வேதனை அந்த பாட்டுல அவன் சொன்னான் அப்படின்னா அந்த பாட்டு அவனை கவரு பழைய பாட்டுல இது மாதிரி சமூக நல பாட்டு இருக்கா புதுப்பாட்டில் இருக்கா அப்படின்னு பேச வந்திருக்காங்க மனுஷன் ஒரு அளவுக்கு தான் வேலை பார்க்கணும் அவனுக்குன்னு மனசு பொழுதுபோறதுக்குன்னு ஒரு நேரம் வேணும் அது இல்லாட்டி மனுஷன் மெண்டல் ஆயிருவேன் அதனாலதான் அந்த பொழுதுபோக்கு அம்சத்துக்காக மனுஷன் தன்னால் அழகிறான் இந்த சிரிப்பு என்பதுதான் மனிதனுக்கு தரக்கூடிய ஒரு அருமையான டானிக்கு ஒரு டாக்டர் சொன்னார் சிரிப்பு அருமையான டானிக்குப்பா ஒவ்வொரு தடையும் நீ சிரிக்கும் போது உடம்புல ஒரு சொத்து ரத்தம் ஊருதுன்னு அப்படியா சார் விவர எனக்கு இது தெரியாம போச்ச அப்படின்ட்டு வீட்டில் போய் இழுத்து கதவை சாத்திக்கிட்டு இருக்க பக்கத்து விட்டு கரம்புறான் என்னடாது பன்னெண்டு மணிக்கு மெண்டல் ஆகிறாங்க பகல்ல தான் வெயில்ல இப்படி அலையிறாங்கன்னு பார்த்தா ராத்திரி பன்னெண்டு மணிக்கு இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் என்னாச்சு அவனுக்கு போய் வேப்பில அடிக்கிற அளவுக்கு ஆகிட்டாங்கல்ல இந்த சிரிப்பு வந்து டானி கிடையாது வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்னு ஒரு பழமொழி இருக்கு ரெண்டு பேரை பாத்துருப்பீங்க சிரிக்கிறதுக்கு காசியாப்பா ஒரு தடவை சிரிக்கிறதுக்கு ஒரு ராயா ஒன்னே முக்காறு ராயா நீ சிரிக்க வட்டுப்பிடியா பார்த்து போடுறேன் அப்படின்னு ஒரு ஆள்கிட்ட போய் கஷ்டப்பட்டு ஒரு ஜோக் அடிக்க அந்த ஆள் இப்படி அப்புறம் அப்படின்னு என்னது அப்புறமா யோ நான் அடிச்சது ஜோக்கியா முதலே சொல்லிருக்கலாம்ல நாங்க திருச்சிருப்போம்லயா ஒவ்வொரு ஜோக்கு ஒரு முன்னுரையா எழுத முடியும் நகைச்சுவை செய்தியை கேட்டா நீ வாட்டுக்கு மெய் மறந்து சிரிக்கணுமியா அதம் பாப்பேன் அப்படின்ட்டு உட்காந்துரு இப்படி ஒரு ஆள் இருந்தார் அதனால சிரிப்பு என்பது மனிதனுக்கு கிடைச்ச ஒரு அருமையான வரப்பிரசாங்க அதை அப்படி கடையில் வாங்க முடியாது கிரிப்பு ஒரு ஒன்றா கலா ரெண்டா கொடுங்க வீட்டில் ஒருவேலையும் கிரிக்க மாட்டாங்கிறாங்க அப்படின்ட்டு வாங்கிட்டு போக முடியுமா இது இது நிகழ்ச்சிகளை கேட்கும் போதுதான் நம்மளுக்கு கிடைக்கும் சிரிப்பை பற்றி கலைவாணர் எஸ் கிருஷ்ணன் ஒரு பாட்டில் சொல்லுவார் சிந்திக்க தெரிந்த மனித குலத்திற்கு சொந்தமான கையிருப்பு வேறு எந்தீவராசிகளும் செய்ய முடியாத செயலாகும் இந்த சிரிப்பு இது அதிகாரிகளின் ஞானவ சிரிப்பு இது சதிகாரர்களின் சாகச சிரிப்பு இது அடங்கி நடப்பவனின் அசட்டு சிரிப்பு இது சங்கீத சிரிப்பு அவரு பல வகையான சிரிப்பு சொன்னார் இன்னைக்கு நான் சில சிரிப்பு பார்த்துருக்கேன் இப்படித்தான் ஒரு ஆள் சிரிச்சாரு முன்னால் இருக்க சின்ன பிள்ளைகளுக்கு ஜன்னி வந்துருச்சு சில பேர் சிரிச்சா பேய் மாதிரி இருப்பான் அப்படின்னு என்னடா செஞ்சாருன்னு சிரிச்சேன் அப்படின்னு நீயா நினைச்சுக்கிட்டு இருந்தா அதுக்கு நாங்க என்ன பண்ணு போட பிள்ளைகளுக்கு தவிக்க முடியாமல் பேர போது அப்படின்னு அந்த ஆளை விரட்டி விட்டாங்க இன்னொரு சிரிப்பை பார்த்தேன் தவணை முறையில் சிரிக்கிறார் டிவியையும் மற்ற பொருள்களையும் தான் தவணை முறையில் இவன் சிரிப்ப தவணை முறையில வாங்குறான் ஒரு ஆளு பக்கத்தெருவில இருந்து நாயெல்லாம் வந்துருச்சு யார் நம்ப ஆள் ரெண்டு காலில் போயிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு நாய்கள்லாம் ஆச்சரியமா பார்த்துச்சு இப்படி ஒரு வெரைட்டி இன்னொரு ஆள் சவுண்டே இல்லாம சிரிச்சாரு முன்னால இருக்கு குப்பையெல்லாம் காணா போயிருச்சு அந்த ஆளை கூட்டிகிட்டே ஜோக்கடிச்சுட்டே போனோம்னா தெருவு சுத்தம் பண்ணிடுறாரு அந்த ஆள் வாயிலிருந்து ஒரு புயல் காத்து வர்ற மாதிரி இருக்கும் இன்னொரு குரூப் சிரிக்கிறாரு சவுண்ட் எங்க இருந்து வருது தெரியாம சிரிப்பேன் ஜோக்கடிச்சாலும் இருக்கேன் காச்சாக்காரன் அனுப்புற மாதிரி இப்படி நம்பாலும் பல வகையான சிரிப்பு சிரிச்சுக்கிட்டு இருக்குது இந்த மாதிரி மனிதன் சந்தோஷத்தை வெளிக்காட்டக்கூடிய ஒரு அருமையான அடையாளம் இந்த சிரிப்பு இந்த சிரிப்புக்காகவும் மன மகிழ்ச்சிக்காகவும் தான் இது போன்ற இலக்கிய நிகழ்ச்சிகளை பட்டிமன்ற நிகழ்ச்சிகளை நடத்துறேன் மக்கள் மனதை பெரிதும் கவர்ந்திருப்பது பழைய திரைப்பட பாடலா புதிய திரைப்பட பாடலா பழைய பாடல்களிலும் மக்கள் மனதை கவர்ந்த பாடல்கள் உண்டு புது பாட்டிலையும் மக்கள் மனதை கவர்ந்த பாட்டு உண்டு பழைய பாட்டிலையும் மக்கள் வெறுத்த பாட்டு உண்டு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா விளங்காத சில பாட்டுலாம் பழைய பாட்டில் இருந்திருக்கு என்ன பாட வர்றாருன்னு தெரியாது இப்ப சில பாட்டு தமிழ் படத்துல அரேபியா நாட்டுக்கு பாட்டு எழுதுறேன் முக்காலா முக்கா புல்லா இதை எந்த அகராஜில போய் நான் அர்த்தம் கேட்கிறேன் எங்க போய் தேடுறது இந்த பாட்டுக்கு அர்த்தம் இருந்தாலும் இந்த முக்காலா முக்காப்புல்லா பாடல்களுக்கு மத்தியிலும் மக்கள் மனதை கவர்ந்த பாடல் இருக்கிறது பேசுறதுக்கு ரெண்டு பேர் வந்திருக்காங்க பழைய சதிப்பதி விரோதம் மிகவே என்கிற பாட்டு அல்லது வதனமே சந்திர இந்த பாடல்களுக்கு மத்தியிலும் மக்கள் மனதை கவர்ந்த பாடல் இருந்தது என்று பேசுவதற்கு இரண்டு பேர் வந்திருக்கிறார்கள் எனவே இந்த பட்டிமன்றத்தில் மக்கள் மனதை சமூக நலத்திலும் இலக்கிய நயத்திலும் அழகிய இசையிலும் மக்கள் மனதை எந்த பாட்டு கவர்ந்திருக்கிறது என்று பேச அறிஞர் பெருமக்கள் தயாராகிவிட்டார்கள் இப்பொழுது மக்கள் மனதை கவர்ந்த பாடல் பழைய பாடல்களே என்ற அணியை தொடங்கி வைக்க கவிஞர் முல்லை நடவரசு வருகிறார் வாருங்கள் கவிஞர் முல்லை நடவரசு அன்பார்ந்த பெரியோர்களே தாய்மார்களே பெருமதிப்பிற்குரிய நடுவர் அவர்களே இந்த சிறப்பான பட்டி மண்டபத்தை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய சான்றோர்களே உங்கள் அனைவருக்கும் முல்லை நடுவரசின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மக்கள் மனதை பெரிதும் கவர்ந்தது பழைய பாடல்களா புதிய பாடல்களா என்று தலைப்பு பழைய பாடல்கள் மக்கள் மனதை மிகச்சிறப்பாக கவர்ந்திருக்கிறது புதிய பாடல்கள் வந்து எந்த வகையில் கவர்ந்திருக்கிறதுனா தெரியல பெருமதிப்பிற்குரிய நடுவர் அவர்களே பழைய பாடல்களை சொன்னீர்கள் புதிய பாடல்களை சொண்டீர்கள் பழைய பாடல்களை சொல்லும்போது சில பாடல்களுக்கு அர்த்தம் விளங்கவில்லை என்று சொன்னீர்கள் புதிய பாடல்களை சொல்லும்போது அது அசிங்கமும் அனர்த்தமும் நிகழ்ந்த வார்த்தைகளை இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறீர்கள் பழைய பாடல்களுக்கும் புதிய பாடல்களுக்கும் சில வரைமுறைகளை வைத்திருக்கிறீர்கள் அது என்ன வரைமுறை அப்படின்னா பழைய பாடல்கள் எந்த பாடல்கள் மக்களை கவர்ந்தது என்பதற்கு சில வரைமுறைகள் அதில் வந்து இலக்கிய நயம் சமுதாய சிந்தனை வாழ்க்கை தத்துவம் எளிமையான இசை நம்பிக்கை ஊட்டக்கூடிய பாடல்கள் இது எதுல நெறஞ்சிருக்கோ அதுதான் மக்கள் மனதை கவர்ந்த பாடல்கள் அப்படின்னு சொல்லி இருக்கீங்க இன்னைக்கு வந்திருக்க கூடிய பாடல்களையும் பழைய பாடல்களையும் ஒப்பிட்டு பார்த்தா நடுவர் அசிங்கமா இருக்கு இதுக்கு என்ன அர்த்தம்னே தெரியல எந்த நாட்டுக்கு இந்த பாட்டை எழுதுனாங்க கண்டுபிடிக்க முடியல நடுவர் தெருதோறு இந்த போட்ட அலைங்க அலைகிறது மட்டும் இல்ல திருக்கு பிடிச்ச மாதிரி என்பதற்கு சில வரைமுறை இருக்கிறது அதெல்லாம் விட்டுவிட்டு பாடுறான் இன்னைக்கு காலையில ஒரு பாட்டை நான் போய் கேட்டேன் போட்டு பாட்டை கேட்டா அது திரும்ப திரும்ப ஒரு வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருந்தேன் கேசட்டி சிக்கிச்சிச்சோன்னு போய் எடுத்து விட போனா பாட்டே அப்படித்தான் இருக்கு வாமு நிமா வாமு நிமா வாமு நிமா வா வாமு நிம்மா வாமுமா வாமு நிமா எத்தனை தட முனியமால கூப்பிடுவேன் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன் நடுவர் அவர்களேட்டு முனியமாவா இருக்கு இருந்தாலும் பெரிய வேலை தடவை கூப்பிட்டா திரும்ப இருந்தாலும் இருக்கு நடுவர் அவர்களே அதுக்கு அடுத்து சொல்றேன் அந்த காலத்துல ஆசிரியர்கள் அதுக்கடுத்து பெரிய அற்புதமான புதுப்பாடல் தத்துவம் பட்டி பெண்குட்டி முத்து பேச்சி நடுவர் பார்த்தாலே எப்படியாத்தாச்சி ஆக முடியும் சொல்ற பயங்கரமான கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சான் விஞ்ஞானிகளை தூக்கி முழுங்க தூக்கி முழுங்கிட்டான் நடுவர் பழைய பாடல்கள் எளிமையான இசை நயம் வாழ்க்கையோடு ஒன்றிய கருத்தாளம் சமுதாய பார்வை இலக்கிய நயமும் சுவையும் மிகுந்தவை ஒவ்வொரு மனிதனையும் தன் அந்த பழைய பாடல்கள் ஈர்த்து தன்வசம் வைத்துக் கொள்ளக்கூடிய சக்தி இருந்தது புதிய பாடலுக்கு அது மாதிரி இல்லை நடுவர் அவர்களே எந்த காலத்திலையும் புதிய பாட்டு பழைய பாட்டோட போட்டிப்பட முடியாது பழைய பாடலில் மனித நேய சிந்தனை இருந்தது இந்த மக்களை நேசிக்கின்ற தன்மை இருந்தது இந்த மக்கள் எப்படியும் உயர வேண்டும் என்ற ஒரு படி உயர்த்தி வேண்டும் என்ற எண்ணம் அந்த கவிஞர்களுக்கு இருந்தது இன்றைய கவிஞர்கள் அது மாதிரி இல்ல காசு கொடுத்தா எந்த வேணாலும் எழுதுனா எத்தவணால் எழுதுறான் நடுபவர்களே கண்ட சோறுன்னு அப்பேம் சொன்னா கே கி டி சி பாலிசின் போறானே நடுபவர்களே இது எந்த வகையிலும் மக்களை கவர்ந்தது சரியான தத்துவமாக இருக்க முடியும் நடுவர் நல்லா யோசிக்க சொல்லுங்க தமிழ் தாய்ப்புலவர் காத்த தமிழ் கங்கை கொண்ட தமிழ் வெல்லும் வெல்லும் ஒரு காலம் வரும் நல்ல பதில் சொல்லும் சொல்லும் ஒரு வாட்டே போங்க நீங்க எல்லாம் எந்திரிச்சு போன அப்ப தீர்ப்பு எழுது நடுவர் போயிருவாங்க இதுக்கு அடுத்து இருக்கிறத நீங்க கேட்டுட்டீங்கன்னா சங்கத்தில் மயங்கி விடுவீர்கள் செவ்வரியோடிய கன்கள் இரண்டில் சேலொடு வேளாடே இரு கொவ்வயுதழ்களும் கொத்து மலர்களும் கொஞ்சி மகிழ்ந்தாடே தெய்வ ரதத்திரை மறைத்திட சித்திடை தள்ளாடே நடை சிந்து படித்தவள் பந்து பிடித்தனல் முந்தியெழுந்தாடே நிறைந்த தமிழ் சங்கீதம் பாடும் தமிழ் சிந்து பல தமிழ் வெல்லும் வெல்லும் இந்த தேசமும் ஆண்ட கதை சொல்லும் சொல்லும் தனன்ன தனதன தனதன தனதன தன தாரன நாரனான தோட்டத்தில் சென்னை இரண்டு முற்றி திரண்டு பச்சம் உருண்டு கண்ணில் தூக்கி நிறுத்திய விருந்து அதை தொடர் விழியோடு ஒரு விடிமோதிய கணமே தாக்கி தகர்த்தவை இரண்டு முற்றி திரண்டு பச்சம் என்னை தாங்க அழைத்திட்ட விருந்து தந்தம் நிறைந்த தமிழ் சங்கீதம் பாடும் தமிழ் சிந்து பல கொண்ட தமிழ் வெல்லும் வெல்லும் அடுவர் எதிராளிகள் இதற்கு சரியான சந்தை சொல்ல வேண்டும் பழைய முடியாத நடுவர் கவிஞன் பட்டுத் கொண்டு போய் கொடுத்தாங்க இந்த பெண்ணை ஒப்பிட்டு பாடு அந்த கவிஞன் பார்க்கிறான் அந்த நிலாவை அந்த கவிஞனுக்கு நிலா நிர்வாகமாகப்படுகிறது இவ்வளவு ஆடை அலங்காரங்களோடு அழகாக இருக்கிறாள் அப்படியே பார்த்தான் அந்த காலத்து கவிஞனுக்கு இந்த காலத்து கவிஞனுக்கு வித்தியாசம் அங்கே இருக்கு நடுவர் அவர்களே இந்த காலத்துக்கு காசைக்கு ஆடைய கட்டினான் ஆடும் எழிலோ குளிரோடையில் மிதக்கும் எழில் ஜாடையில் திரிக்கும் இவள் காடுவிட்டு வந்த மகிலோ நெஞ்சில் கூடு கட்டி வாழும் குயிலோ ஆடை கட்டி பார்த்தான் அந்த காலத்துக்கு நீங்க இன்னைக்கு இருக்கிற கவிட கட்டுறிகிட்ட தக்காளி தக்காளிக்கு போடுற நடுவர் தக்காளி வலுவா எப்படி நிச்சயம் விட்டா அடுத்த படத்துல பச்சை மிளகாய்க்கு டவுசர் போட போற தாவர நடுவர் அப்ப கூட இந்த காலத்து கவிங்க போடுறான்னு தெரியுமா ஜட்டி போட்டு பாப்பேன் டவுசர் கூட போட பழைய பாடல் இசை நயம் மிகுந்த பாடல் கண்ணங்கரு திளி கட்டழகன் தொட்டகிழி அண்ணன்டை போட்டாளடி என் செல்லம்மா சொன்ன மொழி கேட்டாளடி ஆத்துப்பக்கம் போகையிலே மல்லி பூவெடுத்து அள்ளி கொண்டை போட்டாளடி என் செல்லம்மா துள்ளி வந்து பார்த்தானடி கண்ணங்கரு திழி கட்டழகன் தொட்டகிளி அண்ணன்டை போட்டாளடி என் சொன்ன மொழி கேட்டாளடி பழைய பாடல்களில் காதல் பாடல்கள் எப்படி இருந்தது காலங்களில் அவள் வசந்தம் கலைகளிலே அவள் ஓவியம் மாதங்களில் அவள் மார்கழி மலர்களிலே அவள் மல்லிகை காலங்களில் அவள் வசந்தம் பறவைகளில் அவள் மணிபுரா பாடல்களில் அவள் தாளாட்டு கனிகளிலே அவள் மாங்கனி காத்தினிலே அவள் தென்றல் காலங்களில் அவள் வசந்தம் பாட்டு காதல் பாட்டு நடுவர்களே இன்னும் பாட்டு கண்ணதாசன் இன்னொரு பாட்டு எழுந்து அந்த பாட்டு எப்படி இருந்துச்சு தெரியுமா மஞ்சள் முகமே வருகே பெண் அவர் சொல்கிறார் மங்கள விளக்கே வருகே கொஞ்சும் தமிழே வருகே கோடானு கோடி தருகே மான் அல்லவோ கண்கள் தந்தது மயில் அல்லவோ சாயல் தந்தது தேனல்லவோ இதழை தந்தது சிலை அழகை தந்தது தந்ததுமரம் உடலை தந்தது நடையை தந்தது எல்லாம் சிரிப்பை தந்தது பொன்னல்லவோ நிறத்தை தந்தது ஒரு ஆள் டூட்டு கிடைச்சா எவ்வளவு சேட்ட நாம் டு படிச்சாலே இந்த நிலைமைக்கு ஆளாகிறிய நடுவர் ஒரு பெண்ணா இருந்த பெரிய ரகலையா இருக்கும் போல நடுவர் இந்த மேடைக்கும் இந்த லைட்டுக்கும் உங்களை கிட்டத்தட்ட அந்த சாயல்லையே தெரியுறீங்க நடுவர் கேட்க டபிள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் கோவாஜியுடன் இடங்கிருக்கும் நேர்கள் அனைவருக்கும் நிகழ்ச்சியோட இணைந்திருந்தது அருமையான பாடல்களையும் கருத்துக்களையும் அற்புத படைப்புகளையும் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு தொகுத்து வழங்குகின்றன ஆரூர் கலைக்கூடம் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து எழுதிருங்கள் பாட முடியாம கஷ்டப்படுற பின்பாட்டு பாருங்க பழைய பாட்டு நடுபுறவர்கள் கம்பன் கண்ட சீதை உந்தன் தாயல்லவா காளிதாசன் சகுந்தலை உன் சீயல்லவா அம்பிகாவதி அனைத்த அமராவதி மங்கை அமராவதி சென்ற பின்பு பாவலர்க்கு நீ ஏகதி என்றோ நீ ஏகதி கல்லாம் மாணிக்கே கல்லாகுமா கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா சொல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா சுவையெல்லாம் இதழ் சிந்தும் சுவையாகுமா பாடல் நடுபரவர்களே கேட்க இளிமையான பாடல்கள் அருமையான பாடல்கள் பொன்மை விரும்பும் பூமியிலே வார்த்தை பாருங்கள் நடுபவர்களே இப்படி வார்த்தையே உங்க புது ஆளுக வந்து சொல்லணும் வேற ஏதாவது சிலை செய்யக்கூடாது நடுவர் எத்தனை பாடல்கள் இனிமையான பாடல்கள் காதல் பாட்டில் பாலிருக்கும் முதலவை பத்தி சொல்லும் கூட சொல்றா சமூக சிந்தனையோட சொன்ன அந்த காலத்துல பாலிருக்கும் பழம் இருக்கும் பசி இருக்காது பஞ்சணையில் காற்று வரும் தூக்கம் வராது பஞ்சனையில் காற்று வரும் தூக்கம் வராது நாலு வகை குணம் ஆசை விடாது நடுவர் காதல் பாட்டு தேன் என்று போட்டு பாட்டு எழுத வேண்டுமா எழுதினான் நடுவரவர்களே தார் போட்டு பாட்டு எழுத வேண்டுமா எழுதினான் வண்ணன் என்று போட்டு எழுத வேண்டுமா எழுதினான் தாய் என்று போட்டு எழுதினான் நடுவர் தாய் என்று போட்டு எழுதினான் தேன் பாட்டு வேண்டுமா பார்த்தேன் சீரித்தேன் பக்கத்தில் வைத்தேன் உனைத்தேன் என நான் நினைத்தேன் தேன் பாட்டு தான் அத்தான் என்னத்தான் அவர் என்னைத்தான் எப்படி சொல்வே நடி அத்தான் ஏனத்தான் என்னை பாரத்தான் கேளத்தான் என்று சொல்லித்தான் இன்று பெண்ணை தான் கண்டு துடித்தான் அழைத்தான் சிரித்தான் அனைத்தொல்வே நடி அத்தான் நடுவர் அவர்களே இப்படி ஓசை நயமும் வார்த்தைகளை வைத்து விளையாடுகின்ற அற்புதமான இலக்கிய சந்தமும் நிறைந்த பாடர்கள் பழைய பாடர்கள் ஒரு பாட்டு சொல்லுனேன் இந்த பாட்டு அருமையான பாட்டு ஒரு தாளாட்டு பாட்டு கிண்ணஞ்சிறு கண்மலர் செம்பவளவாய் மலர் சிந்திடு மலரே ஆரோ வண்ணத்தமிழ் சோலை மாணிக்க மாலை ஆரோ அந்த ஆராரோ பாட்டு அப்படியே எழுதுனா இங்க இன்னைக்கு எழுதுனாயா பெண்ணை பத்தி வீட்டுக்கு எழுத சொன்னா எழுதுனா பாட்டு எப்படி எப்படி ஆராய்ச்சி மன்ற நடுவர் எப்படி எப்படி பாத்தீங்களா கோடி நரப்பு எப்படி எப்படி சமஞ்சது எப்படி சக்கரவள்ளி கிழங்கே நீ தான் எப்படி அவருக்கு ஒரு கிழங்கு தேர்ந்தெடுத்திருக்கா மேடம் அதுக்கு தான் அவனுக்கு நோவல் பரிசு கொடுக்கணும் பெண் உரிமை பற்றி பாடும் போது எத்தனை அற்புதமான பாடல்கள் பெண்ணுடைய நீ பத்தி பாடுமா சித்திரத்தில் பெண் எழுதி தீர்வடுத்தும் மாநிலமே ஜீவனுள்ள பெண் இனத்தை வாழ விட சொன்னா அது மாதிரி அற்புதமான சொன்னா அதுக்கு பின்னாடி நீங்க சொல்ற கொய்யா மரம் கொழுந்த நாருக்கு வேலை ஒரு கொய்யா பழம் நடுவர் திரும்பி அந்த பக்கம் கெளுங்கயா புது ஆளுக எழுதுறாங்க பாட்டு பழைய மாடல் பாட்டை கேட்கும் போது கேள்வி பதிலா போட்டு பாட்டு இருக்கான் கேள்வி பதிலாக போட்டு மக்கள் சிந்திக்க தூண்டுகின்ற பாட்டு சும்மா நிலத்தை கொத்தி சோம்பல் இல்லாமையே நடத்தி கம்மா கரையு கொள்ளையில் வாய்க்கா வெட்டி வரப்பும் உள்ள மறைஞ்சிருக்கு அட காடு விளைஞ்ச நம்மச்சா நமக்கு கையுங்காலும் தான் ஆரம்பிச்சோம் கையுங்காலும் தான் ஆரம்பிச்சோம் இப்போ காடு விளைஞ்சட்டும் பொண்ணே நமக்கு காலம் இருக்குது பின்னே காலம் இருக்குது பின்னே மண்ணை பொம்னிகள் வெில் முத்தை எடு வழி தொழிலாள வாழ்க்கையிலே பட்டது ரொம்ப கிட்டம் கிட்டம் வார்த்தைகளை போட்டான் அந்த உழைக்கும் வர்க்கத்து பெண் கேள்விகளை கேள்வி கரைகளை தொடுக்கிறாள் அந்த கேள்விகளை இதுவரைக்கும் பாரதிக்கு பின்னாலே பழைய பாடல் தான் சொல்லி இருக்கு பட்டுக்காட்ட கேள்வி கணங்கை வாழ்வதற்கு இனி பண்ண வேண்டியது என்ன தீனம் கஞ்சி கஞ்சி என்றால் பானனரை அது சிந்திச்சு முன்னேற வேணும் அடி சிந்திக்க சொல்லி தூண்டிய பாட்டு பழைய பாட்டு நடுவர் அவர்களே வெறும் கவர்தல் மட்டுமல்ல வெறும் வார்த்தைகளை இறைத்து விட்டுக்கிட்டு காத செவிடாக்கிற பாட்டு புதுப்பாட்டு பழைய பாட்டு சிந்தனை தூண்டுகின்ற பாட்டு கேள்வி பதிலாக போட்டு கொண்டு போய் கோடம்பாக்கத்தில் பாட்டு கேள்வி பதிலாக போட்டு பாட்டு நினைக்கிற ஒரு கேள்வி விட்டாங்க இங்க நம்மளை பத்தி என்ன நினைச்சுட்டு எழுதுறாங்க தெரியல நடுவரவர்களே இருக்கீங்களா நினைச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த நாடே கிருக்கு தான் போய்கிட்டு இருக்கு நினைச்சிக்கிட்டு இருக்கா எழுதுறான் இதுதான் இதுக்குத்தான் அதுதான் அதுக்கு தான் அப்படின் எது தாண்டா எதுக்கு தாண்டா சொல்லுங்க தெரிஞ்சுக்கிட்டாவது நாங்க இருக்கோம் எதுக்குத்தானு தெரியாதீங்க இது கூட தெரியாம நீங்களா என்ன வாச்சாரு எதுக்குத்தானு தெரியுமா தெரியல அதுக்குத்தான் உங்க சைஸை பாக்கும் போதே நீங்க அதுக்கு நினைச்ச நடுவர் கம்மங்காட்டில புரிய வருடீங்களா இல்ல அடுப்புறாங்க சொல்லுவீங்க இன்னொரு பாட்டு பெண்ணும் ஆணும் பெண்ணும் கல்யாணம் முடிச்சுக்கிட்டா மாமனார் மாமியார் முன்னாடி கூட அப்படியே கண்ண இளைமுறைகால பேசை காட்டித்தருக்கு ஒரு அச்சமும் கலாச்சாரமும் நிறைந்த நாடு பாட்டை போட்டு உள்ள வந்து இப்படி யாராவது நடுவர் அவர்களே கூப்பிட்டு வட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் விவசாயிகளுடைய அறுவை உரிமைகளை பற்றி ஒரு பாட்டுல எழுதுவாரு அற்புதமான பாட்டு அந்த பாட்டு மாதிரி இதுவரைக்கு எந்த பாட்டு புது பாட்டு ஒரு பாட்டு எடுத்து சொல்லுங்க ஏற்ற பாட்டு இந்த நாட்டை ஏற்ற முறை செய்ய வேண்டும் என்று எழுதப்பட்ட பாட்டு இதிலே இருக்குது முன்னேற்றம் எல்லாரும் பாடுபட்டா தோட்டம் எல்லாரும் பாடுபட்டா இது இன்ப விளையும் தோட்டம் கிணத்து நீரை நிலத்துக்கு தாய் எடுத்து தரும் ஏற்றோம் கிளை வெடிக்கும் பயிர்களுக்கு உயர்வழிக்கும் மூட்டோ தந்தனத்தானே எழேரோ தந்தனத்தானே இன்னைக்கு கொண்டு போய் கொடுத்தவர்களே இன்றைய கவிஞர்கள் இவங்க வந்து புதுப்பாட்டு எழுதி இந்த நாட்டு மக்களை கலந்திருக்கு ஒரு காட்சி கம்மா கரையில் சரோஜா தேவி கண்டாங்கி சேலையை கட்டி தலையில ஒரு கலையத்தை வச்சு நடக்க விட்டு இந்திய நாட்டில் மிகச்சிறந்த கலைஞன் தமிழகத்தில் புறக்கணிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கவிஞன் வெளிநாட்டுக்காரனுக்கு தெரிஞ்சியா இந்த நாட்டுக்காரனுக்கு தெரியாம போயிருச்சியா வெளிநாட்டுக்காரன் பாராட்டி தான் அந்த நடிகன் வருவார் ஒரு காலும் ஒரு கையும் விளங்காம வருவார் சரோஜாதேவி கைவிடாத சரோஜாதேவிட்டு இருக்கும் ஒரு பாட்டு அந்த பாட்டை நான் இப்ப சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு என்ன பாட்டு என்ன பாட்டு அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் நடுவர் அந்த அற்புதமான பாட்டு சமூக சிந்தனை இருந்தது தாயாரின் சீதனமும் தம்பி பேரும் பொருளோ தாயாரின் தீதனமும் அம்பிமார் மாதிரேறும் பொருளும் மாமியார் வீடு வந்தா போதுமா அது மானாபிமானங்களை காக்குமா மானாபிமானங்களை காக்குமா காளையாம் பூ முடிச்சு தடம் நடை நடந்து நடை நடந்து வாழையலை போல வந்த பொன்னம்மா பொன்னம்மா வாசலுக்கு வாங்கி வந்தது என்ன மா என்னம்மா தந்தான தந்தனத்தானே தனதனதானே தந்தான தானே ரேட்டு கம்மாக்கரை பாட்டியா அந்த காலத்துல இன்னைக்கு கம்மாக்கரை பாட்டி எழுதுனா சம்மா கரங்கில சும்மா என்ன பண்ணுவ கல்ச்சி அடி பண்றாங்க தப்பிக்க நினைச்சி தண்ணியில குதிச்சா என்ன பண்ணுவா நீ என்ன பண்ணுவீனாக என்ன பண்ணுவா நடுவர் அவர்களை கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டேன் காசு குடுக்கறாங்க எழுதுறேன் ஆனா அன்றைக்கு சமூக சிந்தனை இருந்தது நாட்டு மக்களின் மீது அக்கறை இருந்தது பாட்டு எழுதுனா பாட்டு எழுதுனா மனுஷன மனுஷன் சாப்பிடுறாண்டா தம்பி பயலே இது மாறுவதே போ தீருவதே போ நம்மக்கவலே பான பொது பூமி விளையதே தம்பிப் பயலே நாம வாடி வணங்கி வழப்படுத்துறோம் வயலே ஆனா தானியமெல்லாம் வலுத்தவனுடைய கையிலே இது தகாது என்று எடுத்து சொல்லியும் அதாலே மனுசன மனுசே சாப்பிடுறாண்டா தம்பிப் பயலே இது மாறுவதெ தீருவதெ நம்ம கவலே எத்தனை காலந்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே நடுவர் எல்லாருக்கும் சேர்த்துக்க எத்தனை காலந்தானிய மாற்றுவார் இந்த நாட்டிலே சொந்த நாட்டிலே நம் நாட்டிலே மனித நேயமாக இருந்தாலும் பழைய பாடல்களே இந்த நாட்டு மக்களை கவர்ந்திருக்கிறது மிக மோசமான முதல் குட்டை முடிக்கிறேன் மீண்டும் வருவேன் என்று எச்சரித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மழை வேஞ்சு வாஞ்ச மாதிரி புது ஆளுகளை கூட பழைய பாட்டை ரசிக்க வைக்கிற அளவுக்கு இவ்வளவு அருமையாக கொண்டு போயிட்டாரு கஷ்டப்பட்டு பழைய பாட்டுக்காரங்க இவ்வளவு சமூக சிந்தனை எழுதுனாங்க ஆனா இன்னைக்கு புது பாட்டெல்லாம் வந்து இந்த கலாச்சாரத்தையே மாற்றி பிடிச்சி கஷ்டப்பட்டு வசந்த மாளிகையில் இரண்டு மனம் வேண்டும்னு பாட்டு எழுதுனா இதே அதையே உள்டா படிச்சு வேற மாதிரி எழுதுறேன் ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வெளியில வர்றேன் வரட்டேன் இரண்டு இட்லி வேண்டும் சர்வரிடம் கேட்டேன் சட்னியோடு ஒன்று சாம்பாரோடு ஒன்று இரண்டு இட்லி வேண்டும் மாவின் தண்டனை தோசைவளி தோசையின் தண்டனை வயிற்றுவளி வழியின் தண்டனை மருந்து மறந்து வழி இரண்டு இட்லி வேண்டும் கண்ணாசி எதிர்க்கிறதுனாரு அதை தூக்கி அப்படியே இட்லியில போட்டு அந்த பாட்டினுடைய தன்மையவே நாசம் பண்ணி போட்டேன் புது பாட்டு கலாச்சாரத்தை கெடுத்து விட்டதுன்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சார் எந்த பாட்டை தூக்கி எதில் கப்பி அடிச்சு எங்க ஒன்று கோர்த்துருக்கேன் பார் கவிஞர் முல்லை நடவரசு நொந்து போனார் பழைய பாட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி சந்தம் நிறைந்த தமிழ்ல தொடங்கி பால் பழம் இருக்கும்ல கொண்டு வந்து முடிச்சார் இந்த புதுப்பாட்டு கோசிய முழுக்கிருக்கு நீ என்னத்தை நம்ம இதுல பேசி இந்த புதுப்பாட்டை கொண்டு போய் நம்ம ஜனங்களுக்கு கொடுக்க போறேன் நீ எதுக்கே வந்தீங்க சரி வந்துட்டு சும்மா போக முடியும் என்ன சரி கவிஞர் வெண்மணி புது பாட்டுக்கு வந்து என்ன தியாக சொல்ல போற இதுவரை நீங்கள் கேட்டு ரசித்தது மக்கள் மனதை பெரிதும் கவர்ந்தது பழைய பாடல்களா புதிய பாடல்களா பட்டிமன்றம் இதன் தொடர்ச்சியை இரண்டாவது பாகத்தில் கேட்டு மகிழ்கள் மக்கள் மனதை பெரிதும் கவர்ந்தது பழைய பாடல்களா புதிய பாடல்களா பட்டிமன்றம் இரண்டாம் பாகம் நடுவர் திண்டுக்கல் ஐ லியோனி அவர்கள் பங்கேற்போர் கவிஞர் முல்லை நடவரசு கவிஞர் மூரா சுப மாரிமுத்து கவிஞர் வெண்மணி ஆகியோர் என் தமிழாசன் திரு சுப்பிரமணிய பெரும் மதிப்பிற்கும் பேரன்பிற்கும் உரிய நடுவர் அவர்களே அவர் ஒன்னு கேட்டார் இந்த மாமன்றத்தில் வச்சு நாங்களும் தொற்று எழுதலை பேர கொண்டு வர முடியுமா பழைய காலத்துக்கு மாற முடியுமான்னு கேட்டார் நடுவர் அவர்கள இந்த மாமன்றத்தில் மறுபடியும் நாங்க பழைய காலத்துக்கு மாறி தொற்று அண்ணிய கல்யாணம் முடிச்சு பதினஞ்சு வருஷம் ஆயி போச்சு பழசு புதுசுக்கு மாறனும்னு சொல்ற நல்ல வீரம் உள்ள ஆம்பளையா இருந்தான் எங்க மதுனிய விட்டு புதுசா ஒன்னாவது பாத்திர முடியுமா ஐயா நீ குடும்பத்தில் அவர் ஏதோ ஒரு உதாரணத்துக்கு சொன்னாருன்னா நீ என்ன உலகத்தையே மாத்திடுவாங்க இல்ல உங்க மேல எனக்கு ஒரு சந்தை இருக்கு அடிக்கடி நீங்க ரெண்டு பேரும் நம்ம முனியமா நம்ம முனியமானு வேற பேசுறீங்களா அவருதான் முனியமானு நீ இப்ப என் குடும்பத்தில் நடுவர் அவர்களே பழைய பாட்டி எவ்வளவு தரமானதுன்னு சொல்லி அனைத்து அவர் சொல்லிட்டு போனாருன்னு சொன்னா அவர் பேசாம போயிருக்கணும் பேசவே வந்திருக்க கூடாது அதை விட்டு புடிச்சு புதுப்பாட்டுக்கு உப்புக்கொள்ளி பிரயோஜனம் விஷயத்தை பேசிட்டு போயிருக்கிறார் இதை மிக அருமையாக அன்னைக்கு ஒரு பழைய பாண்டா புரளி கட்டு பொரு தட்டும்ச்சை புழுகை விற்று சலுகை பெற்ற மௌந்தை ரொம்ப அருமையா சொன்ன உப்புக்கல்ல வைரம்னு சொல்லாதீங்களான்னு சொல்லி அவரு எங்க அனைத்தலைவர் பாரு பாட்டு சந்தைப்பட ரொம்ப கொச்சப்படுத்தினார் தெய்வ ரதத்தினை சேலை மறைத்து சிற்றடைதல்லாடை என்ன அசிங்கம் எனக்கு தெரியல ஆனா நான் ஒரு புதுப்பாட்டு சொன்னேன் பாருங்க சேலை பத்தி பாரு கண்ணாளுக்குள்ள கட்டெரும்பு போகுந்துருச்சுக்கு அமெரிக்கால விஞ்ஞானிகிட்ட கொடுத்து ஆராய்ச்சி கீழ்த்தரமாக அந்த பாட்டை கொண்டு போறான்னு பாருங்க இன்னொன்னு சொன்னாரு தோட்டத்திலே தெரிய ரெண்டு பாத்தீங்களோ அது ரெண்டு இருந்துச்சாம் அது முச்சி திறந்து இருந்துச்சாம் புதுமக்களே ஐயோ அம்மா அப்பான்னு சொல்லி கண்ணையை மாதிரி காய்கழம்பு மாரில தர்றாரு வேணாம் இருபத்தஞ்சு வருஷாச்சும் துலாபாரம் படம் வெளியே வந்து யாருக்குமே இப்படி ஒரு அசிங்கர்கள் இருக்குன்னு தெரியாது இலக்கியங்கள்ல இளைமறை காயாக சில விஷயங்களை சொல்வது மரபு ஆனா இன்னைக்கு சொல்ற மாங்க பத்தே எங்க ஆள் சொன்ன மாதிரி அப்படி ஆட்டை உரிச்சு தொங்க போற மாதிரி தொங்க போட்டு இடுப்பு கழி துடைக்கிறது லவ கையது கழிவடிக்கிறேன் இடுப்பு அடி கழித்து லவ கயது கழிவடிக்கிறது தடுக்கீடு ஆம்பள மீன் வளைக்குழுவிழுந்தது பொம்பளை மீன் அத்த மகனே ஒத்தக்கு ஒத்த பதில் சொல்ல நானு இந்த பாட்டை இவ்வளவு அனுபவிச்சு படிக்கிறேன் மனசை கவர்ந்துருச்சு நடுவர்களே மனசை கவர்ந்துருச்சு அவர் கொஞ்ச நேரம் கார்ல உட்காந்து வந்தேன் உடனே கெட்டு போயிட்டு அதுவேற ஒண்ணுமே கிடையாது மணப்பாறை மாடுகி மாயவராட்டி வயக்காட்ட உழுது போடு செல்ல பசும் தழைய போட்டு பாடுபாடு சின்ன கண்ணு அங்க வீட்டில் பொங்கலைக்கு வேலைன்னா தோட்டம் தரவட ஆம்பளைக்கு வேலைன்னு சொல்லி பங்கு போட்டு பிரிச்சு வச்சு ஒரு சமமான சமதர்ம சமுதாயத்தை அமர்த்து கொடுத்த பழைய பாட்டுக்காரன் அதை விட்டு விட்டு சும்மா அவருங்க வீண் பேச்சு பேசலாம் சொல்லி வைங்க அப்புறம் சொன்னாரு பெண் விடுதலை பத்தி இன்னைக்கு அருமையா பண்ணாங்க அடுக்களை எரிப்பதும் படுத்து தொழில் இல்லையே ஆகா அருமையான வைரமுத்து வணங்குகின்றேன் பல்லவட்டி ஓட இல பள்ளி கூட போக இல கோக்குமா போச்சு வழக்கு ஐயா சொல்லுங்க இந்த இந்த புதுப்பாட்டு இந்த கோக்குமாக்கு முதல்ல வந்து அமைதி பூராவே அமைதி பூராவே அழைக்கின்றேன் உண்மை நாடுகள் தோறும் உறவே வருக பகையே வர வேண்டாம் சமாதானமே சமாதானமே தழுவுகின்ற கண்ணராசி எழுதின பாட்டத்தை கொஞ்சம் லேசி மாசி உல்டா பண்ணி போட்டு வச்சிருக்காங்க யாருக்காக இருந்தாலும் வரைக்கும் அன்னை வைரவத்துக்காக வாதாடினாரோ அந்த வைரமத்து மிக ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்ரூவராகி கொடுத்துட்டு போயிட்டாரு அவரே அப்ரூவராக கொண்டு போய் தூக்கமாட தூப்பட போறாரு அவர் மிக அருமையா சொல்றார் பட்டாம் பூச்சி பிடித்த நாட்களை மறக்க முடியவில்லை பாலும் பழமும் பழைய பாடல் மறக்க முடியவில்லை அப்பாட்டை புது பாட்டு இங்க கவனிக்கணு நடுவர் பழைய பாட்டுன்னு எப்படி இருக்கு பாடல்னா அது ஒரு இலக்கிய தரம் இருக்கும் சொன்னீங்க இலக்கிய தரம் எப்படி இருக்கும் பாருங்களேன் இப்ப தூது தூர் இலக்கியம்னு அந்த காலத்துல பாட்டுக்கு பாட்டு எடுத்து நான் படுவதை கேட்டாயோ துள்ளி வரும் வெள்ளலையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ இப்படி தூதுபிடிக்க அந்த காலத்துல எவ்வளவு மிக அருமையாக பாழ்ந்து இருந்துச்சு ஒரு பெண்ணை வர்ணிக்கணுமா ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன் நிலவில் குளிரில்லை அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன் மலரில் ஒளி இந்த பாட்டை சொல்லணுமா கட்டி தங்கும் வெட்டி எடுத்து காதல் என்னும் சாரு பிழிந்து தட்டி தட்டி சிற்பிகள் செய்த அவை தளதளவென்று ததும் வினிற்கும் பருவமடா பெண்ணை அருமையா வர்ணிக்கிறான் பாருங்க இந்த மாதிரி வர்ணிச்சிக்கிட்டு போனே இங்க அனிப்பாளர் சொன்ன மாதிரி கிராமிய பாட்டு வேணுமா அத்துக்குள்ள ஊத்து அத்துக்குள்ள ஒத்துவெட்டி ஆசையாக தண்ணீர் மோந்து ஆசையாக தண்ணீர் மோந்து நேற்று இப்படி போனும் பழைய பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த கிராமங்கள்ல கருத்தெடுப்பு காட்டுலையும் களை எடுப்பு காடுகள்லயும் அந்த கிராமம் இசைய போடுவாங்க பாத்தீங்களா அந்த காடு அட்டமுக மாவனையும் கேலி பேச்சு அந்த பாட்ட பாடுறான் பாருங்களேன் கையிலே வளையல் கலகல ஆடையிலே ஓங கால கொழுசு ரண்டும் ஜரித்தாலும் போடையிலே கஞ்சிப்பானை தூக்கிக்கிட்டு கண்டும் காணாம சுண்டு நட போட்டுக்கிட்டு போறவளே ஏ போறவழே போறவழே பொண்ணு ரங்க புரிஞ்சுக்காம பேசுறிய சின்ன ரங்காரங்க பட்டணம்தான் போகலாம் மடி பொம்பளை பணங்காது நல்ல கட்டாணி முத்தேய கண்ணாட்டி நீயும் வாடி பொண்டாட்டி தாயே எ அழகாக நாகரிகமாக கேளியாக பாட்டு போட்டுக்கிட்டு இருந்த அந்த காலத்துல இந்த காலத்துல கிராம போடுறான்னு சொன்ன வெண்மணி என்ன காப்பி தண்ணி வைக்க சொல்லுங்க மருமகண்ண வீட்டுல மாமியார்கள் சாக்கிரதா இருக்க தெரியுது இல்ல மாமியாங்கிறத ஒண்ணு அக்காவா இருக்கு அக்கா மேல கட்டினா இல்ல மாமியாங்கிறது தாக்கி சமமானம் உறவு இந்த அக்காவையின் தாய்க்கு சாமன மாமியா உறவையும் கேவலப்படுத்திக்கிட்டு கொச்சப்படுத்திக்கிட்டு பாட்டு எழுதிக்கிட்டு இருக்கிறேன் அதையும் பேசுறதுக்கு ரெண்டு பேர் அங்க வக்காலத்தை கொடி பிடிச்சி தூக்கிட்டு வர்றாங்க இந்த அளவிற்கு புதுப்பாட்டு வந்து எவ்வளவு தரம் கட்டு ஒரு மோசமான பாதையில போய்கிட்டு அவர்களே ஒற்றுமையை பற்றி சொல்லுகின்ற பொழுது மிக அருமையாக இந்த உண்மையை காக்கா கூட்டத்தை பாருங்க அதுக்கு கத்து கொடுத்தது யாருங்கன்னு சொல்லி காக்கா வச்சு சொன்னா அந்த காலத்துல இன்னும் சொல்ல போனா கடவுள் இருப்பையா கடவுள் பிரச்சனை பத்தி பேசவே வேணாம் ஏன்னா அவனை பார்த்ததும் இல்ல சாமி இருக்கா இல்லையா நமக்கு தெரியாது ஆனா நமக்கு முன்னாடி இருக்கிற மனசனை பத்தி தெரியும் அதனால அவன் சொன்னா பழக பாட்டுக்காரன் கடவுள் இருப்பதும் இல்லை என்பதும் கதைக்குதவாத வெறும் பேச்சு கஞ்சிக்கு இல்லாதார் கவலை திருப்பதை கருத வேண்டியதை மரமா பாருங்க அதை போன மத பிரச்சனை சுதர்ந்து போய்விடுமோ என்று பயந்து கொண்டிருக்கிறோம் இந்த மதப்பிரச்சனை அருமையாக சொன்னால் கருப்புள்ள வெப்பும் இல்ல கடவுளுக்கு உருவம் இல்லை கடவுளுக்குள் பிரிவும் இல்லை கடவுளில் வேதம் இல்லை என்று சொன்னவன் எங்களுடைய பழைய பாட்டுக்காரன் கடைசியாக நடுவர் மனித நேயம் தான் இந்த நாட்டிற்கு சிறந்தது இந்த உலகத்திற்கு சிறந்தது என்று மிக அருமையாக சொன்னால் யாரு கீறினாலும் ரத்தம் ஒாரு மேல கீழினாலும் ரத்தம் ஒண்ணுதான் புதிய பாடல் பிரியாணி தீபாவளிக்கு சாப்பிடலாம் பொங்கலுக்கு சாப்பிடலாம் நல்லது கேட்டதில் பிரியாணி சாப்பிடலாம் என்பது உடலுக்கு தீங்கு விளைவிக்காத நாம் அன்றாடம் போன்றது பிரியாணி தனி சாப்பிட்டோம் தண்ணி குடிச்சு போயிடுவோம் புதுப்பாடல் கேட்பதற்கு இன்றைக்கு நன்றாக இருக்கும் நாளைக்கு அது மறந்து போயிடும் அதனால பழைய பாடல்கள் தான் ஆரோக்கியமான முறையிலும் சரி அமைதியான முறையிலும் சரி சமூகத்திற்கும் சரி காதலுக்கும் சரி எந்த வகையில் எடுத்துக்கொண்டாலும் பழைய பாடல்களோடு புதிய பாடல்களை தயவு செய்து ஒப்பிட வேண்டாம் என்று கூறி வாய்ப்பு கொடுத்த நல்ல நிலையங்களை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பேராசிரியர் மாரிமுத்து கொதிச்சு போயிட்டார் ஏன்னா புது பாட்டில் அவர் அவ்வளவு லூட்டி அடிச்சுட்டு போனார் என்னையா புதுப்பாட்டு பழைய பாட்டையும் புது பாட்டையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது எவ்வளவு கேவலப்படுத்திருக்காங்க புதுப்பாட்டுல அப்படின்னு சொன்னார் பட்டுக்கோட்டையும் எறும்ப எழுதினார் எறும்பு போல வரிசையாக எதிலும் சேர்ந்து உழைக்கணும் இடுப்பே வளையா மனிதர் எதிர்பார்த்து பழைக்கணும் அவரு சொன்ன எறும்பப்பாரு இதே எறும்ப எங்க இருந்து கொண்டு வர்ற பாரு சின்ன ராசாவே சித்தெரும்பு என்ன கடிக்குதான் இவனையெல்லாம் நல்ல வாம்ப விட்டு கடிக்க விடுங்க எறும்பு கடிக்குதுன்னு யாரா சந்தோஷம் யாராவது ஆட முடியுமா அதுதான் ஆகா எறும்பு கடிக்குதே அப்படின்னு ஆறாது எறும்பு கடிச்சா அரிக்க சொரிய அரிக்க ஏன்னா எறும்பு என்னை மிகவும் சிறப்பாக கடித்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னு ஆடுற மாதிரி நீ புதுசா எறும்பு சொல்லிட்டு வர்றயா கண்ணா என் சேலைக்குள்ள கட்டெரும்பு அதன் சித்தெரும்புனா கட்டெரும்பு நாளை இன்னொரு சுள்ளெரும்பு தூக்கிட்டு வருவான் பாருங்க என்ன ஐயா பட்டுக்கோட்டை எறும்ப எப்படி எழுதினாரு எறும்பு போல வரிசையாக எதிலும் சேர்ந்து உழைக்கணும்னு அவர் எழுத சொன்ன இதரும்பொண்டு போய் கடிக்க விடுறான் சேலைக்குள்ள நுழைக்கிறான் பாரு அநியாயத்தை மாறிமுச்சு வச்சாரு அப்படியே நொந்து போனார் இதை போய் சூட்டு வந்திருக்கிறேயா அந்த புதுப்பாட்டு ஆளுகை அப்படின்னா பழைய ஆளு காதலுக்கு தூது விட்டான் பாட்டுக்கு பாட்டு நான் பாடுவதை கேட்டாயோ துள்ளி வரும் எல்லையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ இது ஒரு தூது கண்ணதாசன் பந்த தூது விட்டார் பறக்கும் பந்து பறக்கும் அது பரந்தோடி வரும் தூது சிரிக்கும் அழகு சிரிக்கும் அது சிறி தோடி வரும் மாது இன்னைக்கு தூது எழுத மாட்டேங்க காரணம் யாரையாவது காதலுக்கு தூது விட்டா அதே அந்த செட்டப் பண்ணி கொண்டு வைக்கிறேன் அதனால தூது இன்னைக்கு எழுதப்படாதான்னு முடிவு கொண்டுட்டான் அதனாலதான் இன்னைக்கு தூது இலக்கியத்தையே மறம்பாள் எங்கேயாவது கேள்வி தூது விட்டு பாட்டு எழுதுற மாதிரி காரணம் இன்னைக்கு அந்த இலக்கியத்தையே தூக்கி ஊத்தி மூடிட்டான் நம்பாள் மாறிமுட்டு ரொம்ப வேதனப்பட்டாரு இது மட்டும தத்துவ பாட்டு வாழ்க்கை தத்துவ பாட்டு ஏதாவது ஒன்னு எழுதியிருக்கானா அப்படின்னு ஒன்னு கேள்வி கேட்டார் இதுக்கெல்லாம் கவிஞர் மூராதான் பதவி சொல்லனா நீ என்னத்த போயி வேத போற எனக்கு என்னமோ சனி ஐயோ மூராச்சே தெரியா நடுவர் தம்பி என்ன இன்னும் பேச ஆரம்பிக்கலையா நீ இன்னும் ஆரம்பிக்காமே பேச ஆரம்பிச்சவரை என்ன போற தண்ணி வேணும்னா வாங்கி குடியாக்க நடுறவர்களே நல்லா பாருங்க எதிரணி தலைவரை அவர் ஒரு வாத்தியார் அப்படி ஒரு ஐம்பது வருஷத்துக்கு பின்னால போய் ஒரு வாத்தியார் எப்படி இருந்தார் அப்படி கற்பி பாத்தீங்கன்னா இங்க இருக்க பெரிய அமைப்பு தான் தெரியும் முன்னால வலுக்கு எடுத்துட்டு இருப்பாரு ஒரு குடிநாரு பஞ்ச கட்ட வேட்டி சட்டை ஓட மாட்டாரு உடம்பெல்லாம் பட்டை கழுத்தில் ஒரு கொட்டை உண்மையிலே மிகச்சிறந்த அறிவியலை உருவாக்க ஒரு ஆசிரியர் தோற்றம் அப்படித்தான் இருந்துச்சு ஆனா இன்னைக்கு எப்படி இருக்காரு நேரம் சென்ற தப்பி வந்த கைதி ஒரு கட்டம் போட்ட சட்டை தேவையா கட்டம் போட்ட சட்டையா போட்டு கட்டம் சட்டையா திட்டம் போட்டு போட்டு வந்துருக்கு அவர் பேண்ட பாத்தீங்களா அதுக்கு மேஸ்டா இருக்கணும் இந்த வயசு உனக்கு தேக்க தேவையா ஏதோ எங்களுக்கு எங்களுக்கு நினப்பு கிடைக்கணும் அங்க பொழப்ப நினைப்ப கெடுப்புல பாருங்க இவர் சேஷனு மாறுறாரு அவர் கையில பாத்தீங்களா நூற்றி இருபது மாடல்களில் வாங்கி கட்டிட்டு இல்ல நீ பழைய பாட்டுக்கு வக்காலத்து வாங்கி பேசுறாரு மகாத்மா காந்தி மாரி வாக்க தொங்க போட்டு தொய்யு பார்த்துக்கலாம் இவ்வளவு அழுத்தமா இவ்வளவு இந்த பழைய பாட்டுக்கு வக்காலத்து வாங்க தைரி தான் நாளைக்கு பள்ளிக்கூடத்துக்கு அந்த பழைய காலத்து வாத்தியார் மாதிரி போ கொஞ்சம் முன்னாடி வலுக்கையா அது தேவையில்லை இயற்கையாக இருக்கு பின்னால ஒரு குருமி ஒரு பஞ்சக்கட்ச வேட்டி கட்டிட்டு உங்க பள்ளிக்கூடத்துக்குள்ளோம் உங்ககிட்ட படிக்கிற வேலை பார்த்தான் யார அது புதுசா பள்ளிக்கூடத்தை சிரிக்க வேறிய அப்புறம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு மதிக்கப்பட்ட ஒரு உருவத்தில் வந்துட்டார் இவர் சொல்றாரு பாட்டு கெடுத்து போச்சு போச்சு இன்னொரு அருமையான பாட்டை என்னால் தாங்க முடியல உசுலம்பட்டி பெண்குட்டி முத்து தேச்சி எ பெரிய உண்மை இந்த நாங்க பாட்டுல சொல்லிருக்கோம் சொல்றோம் மகாபாரத் எசம் இந்த பாட்டில கொடுத்துருக்கேன் உசிலம்பட்டி பாட்டுல மகாபாரதம் ஏழையா முட்டை திரைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போட்டுக்கிட்டு இருக்கேன் நடுவர்களே நான் என்ன சொல்ல வரேன் குந்தி தேவி குடத்து எடுத்துட்டு ஆத்துக்கு போறேன் அதுக்கு நாளா தண்ணி மொட்டி எடுத்து பிரச்சினை கிடையாது சூரிய பகவானை ஓரக்கண்ணால் பார்த்தாள் கர்ணம் திறந்தான் ஓஹோ அந்த ஓரக்கண்ண கொண்டு வந்து இங்கே இன்னும் உங்களுக்கு சரியா விலங்குல நினைக்கிறேன் சிவபெருமானுடைய நெற்றிக் கண்ணிலிருந்து ஆறு நெருப்பு துண்டுகள் விழுந்து அந்த ஆறு நெருப்பு துண்டுகளிலிருந்து ஆறு முகம் பிறந்ததாக நான் ஏற்றுக்கொள்கிறோம் அல்லதா நெற்றிகண்ணுக்கே அப்ப ஒன்றுக்கு ஒன்றா நீங்க தத்துவத்தை புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் உங்களுக்கு கிடையாது எவ்வளவு பெரிய விஷயத்தை எளிமையாக்கி நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் ஏ உள்ள வந்து படுதாயி ஆடி மாசம் கொல்லுதடி அம்மீ கல்லு ஆடுதடி பாட்டை முழுசா கேட்டுவிட்டு வந்து படிக்கிறதில்லச்சா மேவரிய மட்டும் திரு டுவெண்ட்டி அறுபத்தியா அந்த மேவரியை மேஞ்சு மேஞ்சுதானே மேவெரி காலியாக்குற எனக்கு இல்லாம இப்படி வாட்டை அரிசப்படுத்தி எப்படி வழங்க போறாங்களே ஒரு வாட்டம் முழுசப்படுத்தி பாருங்கய்யா விஷயம் தெரியும் புதுப்பாட்டின விஷயம் இல்லாம எழுதிருக்கா இந்நிகழ்ச்சியை தொடர்பு கேட்ட டபுள்யூ டபிள்யூ டபிள்யூ